அதாவது இறைவா என் சமுதாயத்தினருக்கு காலை நேரங்களில் அபிவிருத்தி அதாவது பரக்கச் செய்வாயாக என்று நபி அலிஹம் அவர்கள் கூறினார்கள் மேலும் நபி சொல்லு அலி அவர்கள் ஒரு அணியையோ ஒரு படையோ போருக்கு அனுப்பினால் முற்பகலில் தான் அனுப்புவார்கள் இதை அறிவிக்கும் சஹர் ரதியுல்லாஹ் அவர்கள் வியாபாரியாக இருந்தார் அவர் தன் வியாபார பொருட்களை முற்பகலில் அனுப்புவார் இதனால் லாபம் கிடைத்தது அவரின் செல்வம் பெருகியது அபோதாவோ இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு